வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா நம்பிக்கை ஒன்றுதான் மனிதனுக்கு நேரும் சகல நோய்களுக்கும் ஒரே மலிவான மருந்து ஆம் நம்பிக்கை ஒன்றுதான் மனிதனுக்கு நேரும் சகல நோய்களுக்கும் ஒரே மலிவான மருந்து என்கிறார் கவுளி நன்றி வணக்கம்